என்று பெயர் அந்த பெண் எதையும் பேசாதிருக்க அபூபக்கர் ரதில்லாத அவர்கள் கண்டார்கள் அவள் பேசாமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள் அந்த பெண் பேசாமல் இருக்க சத்தியம் செய்துள்ளாள் என்று மக்கள் கூறினார்கள் உடனே அந்த பெண்ணிடம் நீர் பேசுவீராக இந்த செயலுக்கு அனுமதி இல்லை இது அறியாமை கால செயல் என்று கூறினார்கள் உடனே அந்த பெண் பேசினார் புகாரி மூன்று எட்டு மூன்று நான்கு